தொன்னூற்றி ஒன்பதை வைத்துக் கொண்டான் ஒரு பகுதியை மட்டும் பூமியில் இறக்கினான் இந்த ஒரு பகுதி கருணை மூலம்தான் படைப்பினங்கள் தங்களுக்குள் கிருவை காட்டிக்கொள்கின்றன உதாரணமாக ஒரு மிருகம் தனது கால் குழம்பு தன் குட்டியின் மீது படுவதை கொள்கிறது மற்றொரு அறிவிப்பில் உள்ளது நூறு ரஹ்மத்துகள் அதாவது கருணை உண்டு அதில் ஒன்றை மட்டும் ஜின் மனிதன் மிருகங்கள் புழு பூச்சிகள் மத்தியில் இறக்கினான் அதன் மூலமே அவர்கள் கருணை காட்டிக் கொள்கின்றனர் அதன் மூலமே மிருகங்கள் தன் குட்டிகள் மீது கருணை காட்டுகின்றன பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு ஏழு ஐந்து இரண்டு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் சல்மான் பாரிசு ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிப்பதாக பின்வருமாறு நிச்சயமாக அல்லாஹுக்கு நூறு ரஹ்மத்துகள் அதாவது உண்டு அதில் ஒன்றின் மூலமே படைப்பினங்கள் தங்களிடையே கிருபை காட்டிக் கொள்கின்றன மறுமை நாளுக்காக அல்லாஹுவிடம் மீதம் தொன்னூற்றி ஒன்பது உள்ளன என நபிசல்லு அலிஹிவசம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின் உள்ளது நிச்சயமாக அல்லாஹ் வானங்களையும் ஒவ்வொரு கருணையும் நிரம்பியுள்ளது அதிலிருந்து ஒரு கருணையை பூமியில் ஆக்கினான் அதன் மூலமாகத்தான் தாய் தன் குழந்தை மீது அன்பை பொழுகிறாள் மிருகமும் பறவையும் ஒன்று மற்றொன்றின் மீது அன்பு செலுத்துகின்றன மறுமை நாள் வந்துவிட்டால் இந்த கருணையின் மூலமே அதை நூறாக முழுமையாக்குகிறான்